தலைப்பு தொன்னூற்று கலை அறிவும் அருள் அறிவும் பத்து ஆள் சுமை ஒரு வண்டி பாரம் நானூறு வண்டி சுமை ஒரு சூழ்வண்டி பாரம் சூழ்வண்டி ஆயிரம் கொண்ட நூல்களை ஒரு ஜென்மத்தில் ஒருவன் அதிதீவிர ஜீவ முயற்சியால் படிக்க உபாசனை சகாயத்தால் பெற அப்படிப்பட்டவன் ஆயிரம் ஜென்மம் எடுத்து படிக்கும் கலை அறிவை ஒருவன் அருள் முன்னிடமாக சுத்த சிவ அருட்பெருஞ்சோதி அருளால் நோக்கத்தால் அறியத் தொடங்கினால் ஒரு கணத்தில் படித்து கொள்ளலாம் இது சத்தியம்